வணக்கம் மே நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நட்டினியின் பொது அறிவு குவியலுக்காக அறிமுகம் சே ஞானபிரியன் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்திய விளையாட்டு அதிகார சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒராம் ஆண்டு நிறுவப்பட்டது இரண்டு ஜடவ்பூர் பல்கலைக்கழகம் கொல்கத்தாவில் அமைந்துள்ளது மூன்று குத்துச்சண்டை வீரரான விஜேந்தர் சிங் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒலிம்பிக் பதக்கத்தை வென்றார்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 இனி இன்றைய கேள்விகள் முதலாவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் ஆண்கள் ஹாக்கி உலகக்கோப்பையை எந்த நகரம் நடத்தியது இரண்டு சிஏவி உயர்நிலைப் பள்ளி எங்கு அமைந்துள்ளது மூன்று ஆன்டிசெப்டிக் சர்ஜரியை கண்டுபிடித்தவர் யார் நன்றி மீண்டும் சந்திப்போம்